तापत्रय சச்சிதானந்த விஷோத்தியேத்தாபயா வய நம்சியூமந்தேதேதவியேபம் நகிருக்கருஷம அந்த பிங்களா மேலும் சொல்லுகிறாள் நான் ஏதோ புண்ணியம் பண்ணினத்துனால்தான் எனக்கு இந்த வைராக்கியம் உண்டாகிறதுக்கான ஒரு பாக்யம் கிடச்சிருக்கு இல்லாட்டி நான் என்னுடைய நிலையை பார்த்து நான் யோசித்து பார்த்தா எனக்கு வைராக்கியம் வரத்துக்கான வாய்ப்பவே இல்லை ஆகையினால் வைராக்கியம் வர்றதுக்காக பகவான் கொடுத்துருக்கிற கஷ்டத்தையே அவ உயர்ந்ததாக சொல்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியங்க ஆக கஷ்டம் வந்து வைராக்கியத்தை கொடுத்து மோக்ஷத்துக்கு சாதனமாக அமைஞ்சதுன்னு சொன்னால் அது பெரிய பாக்யங்கிறார் நான் இருந்த நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு எனக்கு கஷ்டமே வராது வைராக்கியமே வராது ஆனால் பகவான் வந்து அற்பபாகியம் உள்ளவளாகிய எனக்கும் வாழ்க்கையினுடைய தன்மையை புரிய வச்சு எனக்கு வைராக்கியத்தை கொடுத்து ஞானத்துக்கு யோக்கியத்தை உண்டு பண்ணிவிட்டார் அதுலேருந்து எனக்கு என்ன புரியறதுன்னு நான் ஏதோ ஜென்மாந்திரத்தில் நல்ல கர்மா பண்ணியிருக்கேன் ஏதோ ஒரு பாபத்தினாலே இந்த ஒரு வாழ்க்கை எனக்கு அமைஞ்சதை தவிர ஜென்மாந்திரத்தில் நான் ஒரு உத்தமமான புண்ணிய காரியம் பண்ணியிருக்க போய்த்தான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலையும் எனக்கு ஒரு வைராக்கியம் உண்டாகிருக்குன்னா ஏதோ ஜென்மாந்திர புண்ணியமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த அனுமானத்துக்கு காரணமாக இதை சொல்கிற ஆஹ் இந்த ஸ்லோகத்தை ஜாகிரதையாக கவனமாக புரிஞ்சுக்கணும் ஏன புருஷா அனுபந்தம் நிர்ஹத்திய சமம் ரிட்சதி தேதவாக க்ளேஷா மந்தபாக ஏம் மா சூ ஆஹ் ஏன வைராக்கியனை ஏனங்கிறது எந்த ஒரு வைராக்கியத்தினால புருஷகா இந்த புருஷகான்னால் இந்த ஜீவாத்மா இந்த சரீரத்தில் இருக்கிற ஜீவாத்மா அனுபந்தம் நெருகிருத்திய இந்த ஜீவாத்மா கூடவே வர்றது கூடவே இருக்கிறது இந்த மனது அது கூடவே மாறி மாறி வந்துட்டு இருக்கிறது இந்த சரீரம் சரீரம் வாழ்க்கை சுகதுக்கோகங்கள் அனுபவங்கள் சுகதுக்க அனுபவங்கள் அதில் இங்கே என்ன சொல்கிறா அனுபந்தம் அனுபந்தம்னால் நம்மளை ரொம்ப கட்டி போடுறது எதுன்னா உடம்பு நம்மளை கட்டி போடுறது கீதையில் பகவான் சொன்ன மாதிரி தேஹே பத்னாத்தி பதினாலாம் அத்தியாயத்தில் சொல்கிறார் இல்லையா சத்துவகுணம் வந்து சுகத்திலேயும் ஞானத்துலையும் கட்டி போடுறது ரஜோகுணம் வந்து கர்மாவில் கட்டி போடுறது துக்கத்தில் கட்டி போடுறது தமோகுணம் சோம்பேறித்தனத்தில் கட்டி போடுறது ஜீவாத்மாவைன்னு சொல்கிறார் அது மாதிரி இங்கேயும் அனுபத்னாத்தி அனுபத்னாத்தி இத்தி அனுபந்தா அனுபந்தாங்கிறது இந்த வீட்டில் இது இந்த உடம்பு அப்புறம் வீடு அப்புறம் மனைவி மக்கள் இவர்களிடத்துல என்னுடையவர்கள் அப்படிங்கிற எண்ணம் உண்டாருது அகங்காரம் அமக்கார் நான் உடம்புங்கிற ஒரு எண்ணம் அப்புறம் இவர்கள்லாம் என்னை சேர்ந்தவர்கள்ங்கிற எண்ணம் ஆக இந்த இதுதான் அனுபந்தங்கிறார் இந்த அனுபந்தத்தை நிறுகிறிய இந்த உறவுகள் அப்புறம் வந்து இந்த உடம்பு இதிலெல்லாம் பற்று போயிடுத்து ரொம்ப ஆசையோடு பற்றோடு இருந்ததெல்லாம் விட்டுட்டு சமம் ரிச்சதி சமம்னா இந்த இடத்துல மோக்ம்னு அர்த்தம் பகவானுடைய சரணாரவிந்தத்தை தியானம் பண்ணி குரு அனுகிரகத்தை ஞானத்தை பெற்று மோட்சம் அடையிறது இந்த இடத்துல சமசப்தத்துக்கு மோக்ஷான்னு அர்த்தம் ரிச்சதி அடைகிறானோ எந்த ஒரு வைராக்கியத்தினால இந்த சரீரத்தில் இருக்கிற ஜீவாத்மாவானவன் தன்னுடைய சரீரம் கிருஹம் உற்றார் சுற்றம் மனைவி மக்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிற அபிமானத்தை விடுறானோ விட்டு மோக்ஷத்தை அடையிறானோ அப்படிப்பட்ட வைராக்கிய ஹேத்துக்கள் தாதிராக நிர்வேத ஹேத்தவா அந்த வைராக்கியம் வரத்துக்கு சில காரணங்கள் இருக்கு இல்லையா அந்த காரணங்கள்லாம் அந்த வைராக்கியம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா நிறைய கஷ்டங்கள் க்ளேஷாக மந்த பாக்யாக உள்ள இருக்கிற எனக்கு வராது இதுலேருந்து ஒரு அழகான விஷயம் சொல்கிறார் அதாவது மந்த இருக்கிறவனுக்கு சுகம் அதிகமாக இருக்குமா உத்தமமான பாக்யம் இருக்கிறவனுக்கு தான் மோட்சத்துக்கு தகுதி உழுக்கிறவனுக்கு தான் உத்தமமான பாக்யம் இருக்கிறவனுக்கு தான் இதில் இருக்கிற இந்த உலக வாழ்க்கையில் பற்று நீங்குமா ஆ உலக வாழ்க்கையில் ஆசையோட பற்றோடு இருக்கிறவன் வந்து மந்த பாக்கியம் உள்ளவனுங்கிறார் வைராக்கியம் அடைஞ்சவன் தான் உத்தமமான பாக்யங்கிறார் ஆஹ் மந்தபாகியம் உத்தம பாக்யம் மந்த பாக்கியம்னா மட்டமானது அதாவது பணம் பதவி புகழ் காசு இதெல்லாம் இருந்ததுன்னா அவன் வந்து அல்பமான பாக்யம் உள்ளவன் அர்த்தம் நல்ல எதுவும் எனக்கு வாழ்ண்டான் பற்று இல்லாமல் எப்போ பார்த்தாலும் பகவானை தியானம் பண்ணிட்டு தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி சத்குணங்களோடு இருக்கிறவெல்லாம் உத்தமமான பாக்யம் ஆக புறத்தில் வந்து பொருளோ பணம் பதவி புகழ இருக்கிறதெல்லாம் வந்து அல்ப பாக்கிய இது ரொம்ப முக்கியமாக நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த ஸ்லோகம் அற்புதமாக இந்த உபதேசத்தை நமக்கு பண்ணுகிறது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அர்த்த காமங்கள்லாம் சௌக்கியமாக இருந்தால் நமக்கு பெரிய பாக்யம்னு இங்கே சொல்கிறார் தர்ம மோக்ஷந்தான் உத்தமமான பாக்யம் அர்த்தகாமத்தினால கஷ்டம் வரணுங்கிறார் கஷ்டம் வரலேன்னு சொன்னால் மந்தபாகியிரு கஷ்டம் வந்து வைராக்கியம் வந்தால் தான் உத்தமமான பாக்யம் அப்படிங்கிறார் ஆக இந்த கருத்து ஆழ்ந்து சிந்தித்து புரிந்து உயர்ந்த ஒரு உண்மையை நமக்கு உணர்த்துகிறது மை வம்ஸ்யோர் மந்த மனமார்ந்தி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருக்குறில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள்